குருக்கே என்ற கூட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் குறுக்கே செல்ல முயன்றார் உடனே அபு சாயிது அலி அல்லாஹ் அவர்கள் அவரது நெஞ்சில் கையால் தள்ளினார்கள் வேறு வழி ஏதும் உள்ளதா என்று அந்த இளைஞர் கவனித்த அபு சாயித் அலி அல்லாஹ் அவர்களின் குறுக்கே செல்வதை தவிர அவருக்கு வேறு வழி தென்படவில்லை கடுமையாக உடனே அவர் ஆட்சித்தலைவராக இருந்த மருவானிடம் சென்று இது பற்றி முறையிட்டார் அவரை தொடர்ந்து அபு சாயிது அலி அவர்கள் மருவானிடம் சென்றார்கள் உமக்கும் உம் சகோதரர் மகனுக்கும் இடையே என்ன பிரச்சனை வான் கேட்டார் உங்களில் எவரேனும் தமக்கு முன்னால் தடுப்பு வைத்துக் கொண்டு தூடும்போது யாராவது குறுக்கே செல்ல முயன்றால் அவரை தடுக்க வேண்டும் அவர் அதை எதிர்த்தால் அவருடன் சண்டையிட வேண்டும் ஏனெனில் அவர் நிச்சயம் ஷை தானாவார் என்று நபிசல்லாஹும் அலகில் வசல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றுள்ளேன் என அபு சாயித் அலி அல்லாஹும்